என் கையை பிடித்து அல்லாஹின் மீது சத்தியமாக உம்மை நான் பெரியப்படுகிறேன் மேலும் உமக்கு உபதேசமும் செய்கிறேன் நீர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் அல்லாஹூக்கிரிக்க என்று கூறுவதை விட்டுவிடாதீர் என்று கூறினார்கள் உன்னை நினைவு உனக்கு நன்றி கூறவும் உன்னை அழகிய முறையில் வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக